அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி பற்றில்லாதவர் உலகத்திலே காணும்படியான இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர் மேலும் உலகின் பழிச்சொல்லுக்கும் விற்கப்படாதவர் ஆதலால் அவரை நம் செயலுக்குரியவராக தெளிவது நின்றும் விலக்கி விடுக இதற்கு விளக்கத்தை பார்க்கலாம் உன்னிடத்தே தொடர்பும் பற்றும் இல்லாதவரிடம் உன்னுடைய செயலை செய்வதற்கு பொறுப்பாக்காதே உன்னுடைய அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்காதே ஏனென்றால் அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாதவராகையால் உன்னுடைய சுக துக்கத்தில் பங்கு கொள்ள மாட்டார்கள் அவ்வாறு பங்கு கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய வெற்றி நிச்சயமில்லை அற்றார் என்பது துறவி ஏழை அன்பிலார் என மூன்று பொருளிலும் பொருந்தோம் ஆகையால் மூவருமே ஒரு செயலுக்கு தகுதியுடையவர் ஆகார் என்றும் புரிந்து கொள்க பரிமேலழகர் சொல்லுகிறார் சுற்றம் இல்லாதவரை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிடு அவர் உலகத்தோடு தொடர்பு இல்லாதவர் ஆகையினால் பழிக்கு அஞ்சமாட்டார்கள் வடிவேலு செட்டியார் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் சுற்றம் அப்படின்னா உறவினர் உலகத்தார் பழிப்பனவற்றை ஒழிப்பதற்கும் புகழ்வனவற்றை செய்வதற்கும் காரணமாகிய உலக நடையின் இயல்பு சுற்றம் இல்லாதவர்க்கு இல்லாமையா அதாவது சுற்றம் இல்லாதவரேன்னு சொன்னால் தனக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க யாரோடய அவங்களுக்கு சொந்தம் கிடையாது கடவுளை சார்ந்திருக்கிறார்கள் அதில் அவங்க யாரையும் உலகத்தில் இருக்கிறவங்க புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அதுக்கு மதிப்பு தர மாட்டார்கள் ஆகையினால அவர்கள் செயல் புரிவதற்கு அவர்களை தேர்ந்தெடுப்பது பொருந்தாது என்று சொல்லுகிறார் சுற்றமில்லாதவருக்கு உலக நடையின் இயல்பு இல்லாமையால் அவர் தெளியப்பட மாட்டார் அதனால தான் அவர்கள் வீட்டியலை கடைப்பிடிப்பவர் வாழ்வியலை கடைப்பிடிப்பவர் அல்ல அப்படின்னு தமிழறிஞர்கள் சொல்லுவார்கள் இதில் மனக்குடவருடைய உரை வேறுபடுகிறது அற்றாறைனா ஒழுக்கமற்றாரை என்று அவர் பொருள் கொள்ளுகிறார் இனி பதவரை படிக்கலாம் அற்றாரை மக்களிடம் அன்பில்லாதவரை தேறுதல் ஓம்புக தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டும் அவர் அவர் மற்றப்பற்றிலர் உலகத்தொடர்பு அற்றிருப்பதால் பழி தவறுகளுக்கு நாணார் அஞ்சமாட்டார் மக்களிடம் அன்பில்லாதவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டும் அவர் உலகத் தொடர்பு அற்றிருப்பதால் அஞ்சமாட்டார் இந்த குரட்பாவை மிகவும் கவனமாக நன்றாக உன்னித்து பார்த்து பலமுறை படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக